பாடம் நூற்றி இருபத்தி அணியும் போது வலது பக்கம் முதலில் அணிவது விரும்பத்தக்கதாகும் இந்த பாடத்தின் நோக்கம் பற்றிய ஹதீஸ்கள் விட்டன அதிலே சரியான ஹதீஸ்களை நிறைய நாம் கூறியுள்ளோம்